நற்றினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று ஜார்ஜ் ஃபிரெட்ரிக் மாடல் என்னும் இசைக்கலைஞரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஐரோப்பாவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் மாண்டல் என்னும் இசைக்கலைஞர் பாடல்களுக்கான சங்கீத குறியீடுகள் எழுதுவதில் மிகவும் பிரபலமாக விளங்கினார் அவர் எழுதிய சங்கீத குறியீடுகளை வைத்து எளிமையான சங்கீதம் இசைக்கலாம் நாற்பது ஆண்டுகள் பெரும் புகழுமாக செல்வச் சிறப்போடு வாழ்ந்தார் ஒருநாள் திடீரென்று இசை மேதையை பக்காவாத நோய் தாக்கி உடலையும் உள்ளத்தையும் முடக்கி போட்டது மருத்துவம் எதுவும் பலனளிக்கவில்லை பிரான்சில் உள்ள நீர் ஊற்றுகளில் சில நாட்கள் நீராடினால் பக்கவாதம் தீர வழி பிறக்கும் என்று சிலர் சொல்ல பிரான்சுக்கு போனார் நீரூற்றுகளில் நீராடியும் பலன் இல்லை அப்போதுதான் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அடடா இவ்வளவு நாட்களும் இறைவனிடம் முறையிடாமல் இருந்துவிட்டோமே என்று வருந்தியவர் இறைவனை தியானித்து முறையிட்டார் விரைவிலேயே அவர் நோய் குணமானது அந்த நேரத்தில் புது பிரச்சனை உழைத்தது இசை மேதையின் இசையமைக்கும் சக்தியும் குறைந்து போனதால் வருமானம் இல்லை வறுமையின் பிடியில் அகப்பட்டு லண்டன் வீதிகளில் பைத்தியக்காரனை போல் திரிந்து கொண்டிருந்தார் மனம் வெதும்பிய நிலையில் தெய்வமே வறுமையில் இவ்வாறு அலைவதற்காகவா என்னை நோயில் இருந்து வீட்டா என்று புலம்பி வீடு திரும்பினார் அவருக்காக ஒரு கடித தொகுப்பு காத்திருந்தது எடுத்து பிரித்து பார்த்தார் அனைத்தும் தெய்வத்தை பற்றிய பாடல் வரிகளாக இருந்தன கூடவே தாமதம் செய்யாமல் இதற்கு உடனடியாக இசையமைத்து ஸ்வர்ண குறிப்புகள் எழுதுங்கள் இது இறைமனின் உத்தரவு என்று கடிதமும் இருந்தது ஜைனன் என்னும் பிரபலமான கவிஞர் அந்த வேண்டுகோளை அனுப்பியிருந்தார் உலகம் பெருத்தது அவனை உள்ளவர் எவரும் அவனுக்கு முன்வரவில்லை உதவி செய்ய இரக்கம் கொண்டார் எங்குள்ளார் என்று ஏங்கி அலைந்தான் மீதியெங்கும் உதவ ஊராரோ ஓடி மறைந்தனர் அப்போதே என்னும் பாடல் வரிகள் பார்வையில் பட்டன நம் நிலைமையும் அப்படித்தானே இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட இசைமேதைக்கு தெய்வம் காக்கும் என்ற எண்ணம் புதிய தெம்பை தந்தது வற்றி போயிருந்த சங்கீத உற்று மீண்டும் அவருக்குள் பிரபாகம் எடுத்தது உற்சாகத்தோடு இசையமைக்க உட்கார்ந்தார் இருபத்தி நான்கு நாட்களில் ஓர் அற்புதமான இசையமைப்பை உருவாக்கினார் அது மிகவும் பிரபலமானது பழையபடியே பேரும் புகழும் அடைந்தார் நன்றி